நண்பர்களே நற்ற ஹேரி போட்ட கதைசெல்லும் நீதி பகுதி இருநூற்றி முப்பத்தி ஐந்தை வழங்குவது சென்னை அரவிந்த் ஹேரிக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு பேக் ஷாட் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறது வாழ்டமோட்டுக்கு எப்படி ஒரு கம்யூனிகேஷன் மூலமா தெரிய வந்துருச்சு அதை ஹேரி வாழ்டமோட்டுக்கே தெரியாம தன்னோட மூளைக்குள்ள போடுறது போய் கண்டுபிடிச்சிட்டான் அந்த கட்டுப்பாடை மட்டும் வாழ்டமோட்டாட தடுக்கவே முடியல அது அவனே அறியாம வாழ்டமோட்டு மூளைக்குள்ள ஹேரி போய் போய் அப்பப்ப கண்டுபிடிச்சிடான் வாழ்டமோட்டு எப்பப்பல உணர்ச்சு தான் கட்டுப்பாட்டு இழக்கிறானோ அப்ப ஹரியால அவனுடைய மூளைக்குள்ள புக முடியுது உடனே ஹரிக்கு உண்மை புரிஞ்சிச்சு நம்ம மிக மோசமான சதியில மாட்டிருக்கோம் புதிர்கா என்ன சொல்றீங்க எதுக்கு என்ன வர வச்சிருங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்க ஹாரி பதத்து கேக்குறான் அப்படியே அந்த அறையில மூளை இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் நோக்கி கை காட்டுறாங்க பத்திரிதா பேக் ஷார்ட் வேகமா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் போய் நோக்கி போறான் என்ன இருக்குன்னு உடனே என்ன இருந்தாலும் எடுத்துட்டு உடனே கிளம்பிரணும் எப்படி அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுச்சு அவன் திரும்ப எப்படியாது வருவான் அப்படி வேகமா போறான் ஒரு பக்கம் ஒரு கண்ண பத்து லிட்டா பேட் ஷார்ட் மேலேயே வச்சிருக்கான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல ஏதோ ரூபி கலர்ல ஏதோ ஒரு விலை முடியாத பொருள் இருக்கு மேல அது என்னடான்னு கொஞ்சம் கண் எடுத்தால கொஞ்சம் ஊண்டி பாக்க ஆரம்பிச்சான் அவனோட ஓர கண்ணுல பத்து பேக் ஷார்ட் கீழே சரிஞ்சு விடுற தெரியுது ஒரே செகண்ட்ல அவன் வேகமா என்னாச்சுன்னு அவங்களை நோக்கி திரும்ப நேரத்துல பத்தீடா பேக்ஷார் கழுத்துல இருந்து ஒரு பாம்பு பாஞ்சு வந்து எழுந்து பாஞ்சு வந்து ஆறி கழுத்து அந்த திரும்ப எங்க இருந்திருக்குமோ அந்த இடத்துல வந்து தாக்கிருச்சு நல்ல சமயத்துல ஆடி திரும்ப நாள அவன் பெருசு ஆடிப்படல எடுத்து வானத்தை நோக்கி ஏதோ சாபத்தேவ ட்ரை பண்ணா மந்தர்கோளை ஏவ ட்ரை பண்ணும் அவன் கை மேலே பாம்பு வந்து நச்சுன்னு கொத்திருச்சு வழி தாங்க முடியாம மந்திரக்குள்ள விட்டுட்டா அது ஒரு பக்கம் மூளையில போய் விழுந்துருச்சு ஹரி ஒரு பக்கம் வலி தாங்க முடியாம கீழ விடுறான் என்னாச்சு நீ கீழ ஏதோ சவுண்ட் கேட்ட அருமையான கத்திரா அயால பேச பாம்பு வந்து அவ மேல டொம் விழுந்துச்சு யாரோ தூரத்துல ஓடி வர சவன் கேக்குது வலிய சுத்தமா தாங்க முடியல நெத்தி பயங்கரமா புழக்கிற மாதிரி அந்த தழும்பு வலிக்குது ஒரு பக்கம் திடீர்னு அரை அவன்ட்டு இருந்து ஒரு பக்கம் அவன் சந்தோஷமா இருக்கான் திடீர்னு இடத்துல இருக்கிறான் தைரியமா எந்த டெஸ்டில் எந்த ப்ரூம்சி உதவி இல்லாம ஜாலியா பறந்து வரா ரொம்ப நாள அவன் காத்திருந்து நடக்க போகுது அந்த இடம் திடீர்னு மறைஞ்சு திரும்பவும் பழைய நினைமைக்கு வரா திரும்பவும் தரைக்கு வந்திருக்கான் பார்த்தா அந்த ஸ்னேக் அவனை விட்டுருக்கு அவன் கட்டுப்பாட்டுல இருந்து தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்து ஹேரியை விட்டுச்சு அது திரும்பி அங்க பக்கத்துல ஹர்மியானி ஏதோ உள்ள வந்த மாதிரி ஹேரிக்கு தெரியுது அவன் ஏதோ மந்திரத்தை ஏகினால்தான் ஸ்நேக்ஸ் தாக்கப்பட்டு விழுந்திருக்கோன்னு அவனுக்கு தோணுது ஸ்னேக் அவளை நோக்கி பாயர் தாக்குறதுக்கா வேகமா போது என்ன ஹர்மியானி கதையிட்டு எங்கயோ டேபிள் கடியில போய் ஒழிஞ்சுக்கிட்டா ஸ்னேக் அங்க போய் வேகமா தாக்கிருக்கு திரும்ப விடக்கூடாதுன்னு ஹாரி பக்கமா வந்து தன்னோட வாளால ஒரு அடி அடிக்குது ஹாரி திரும்ப கீழே விழும்போது எது மேலையோ ஏதோ பென்சில் மாதிரி எது மேலையோ உயர்ந்த மாதிரி என்னது ஓ இத மந்திருக்கோம் போல என்னாச்சுன்னு தெரியலே உள்ள ஃபுல்லா இந்த ரூம் ஃபுல்லா ஸ்னேக்ஸ் அங்கே இங்கேயும் கையை களையும் தலையும் வாலையும் ஆட்டிட்டு இருக்கு என்ன பண்றது தெரியலையே ஹாரி யோசிச்சுட்டு இருக்கான் அவன் மண் அவனோட ஸ்கார் வேற பயங்கரமா பழக்கிற மாதிரி வெடிக்குது எங்க போயிட்டான்னு தெரியல அவ்வளவு செத்துப்பட்டாலோ ஏன் சவுண்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பயப்படும் போதே திடீர்னு சிவப்பு கலர்ல தீ வந்து ஸ்னேக்க தாக்க வந்தது மிஸ் பண்ணி அங்க சுத்தி இருக்கிற ஏதோ கண்ணாடி சென்னல்ல மேல போய் தாக்கிருச்சு சென்னெல்லாம் பீஸ் பீச உடைஞ்சு பல ரூம்ல பல பொருட்கள் பீஸ் பீசா உடைஞ்சு விழுது பாம்பு மேல விழுது தாமலை விழுது எங்கெங்கயோ ரூம் ஃபுல்லா எல்லா பொருட்களும் உடஞ்சு உடைஞ்சு விழுது உடைஞ்சு விடுறல அவனுக்கு என்ன பண்றது இல்ல ஹர்மியானி எணிச்சு வரா ஸ்னேக்கு திரும்பவும் எனிச்சு எல்லாரையும் தாக்க வருது ஹர்மியானி இந்த பாம்பு முக்கியம் இல்ல அவன் வரா அவன் வரா நம்மளுக்கு சீக்கிரத்தை பிடிக்கிறோம் கட்டில் மேல பாயிரான் ஹர்மியானி எடுத்த இன்னொரு சாபம் பாம்பை தாக்கி கீழே தள்ளி விட்டுருக்கு அந்த கேப்பில ஓடி வந்து அந்த இருட்டுல எல்லாம் கீழே விடுற சமயத்துல இருட்டுல ஒன்னும் தெரியல ஏதோ ஒரு கருப்பு ஒரு பொருள் தட்டு அவன் கைக்கு கண்ணுக்கு தெரியுது அது ஹர்மியானியோட கைதான் நினைச்சு நம்பி அதை பிடிச்ச விட்டு கட்டில் மேல பாயா சீக்கிரம் சீக்கிரம் அங்க பாம்பு சீக்கிரமா பாஞ்சு வருது ஹாரி வேகமா ஜென்னல் நோக்கி பாயா ஹர்மியன் ஏதோ ஒரு மந்திரத்தை ஏவனா பார்த்தா சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு அந்த மந்திரத்துல தாக்கப்பட்டு கீழே அந்த கட்டடமே இடிஞ்சு விடுற மாதிரி எல்லா பொருட்களும் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது பார்த்தா ஹாரி கையில இருந்த மந்திர கோலுக்கு என்னாச்சுன்னு அது திடீர்னு காணும் போகுது ஹாரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா ஹர்மியானி அவன் கையை பிடிச்சு வலுவா பிடிச்சிட்டு இருக்கா வாட்ட மோட் வேகமா அந்த ரூம்குள்ள ஓடிவான் அவன் உள்ள ஓடி வரும்போது ஹெர்மியானியும் ஹாரியும் அந்த கட்டுல இருந்து ஜன்னல் நோக்கி பாஞ்சு மறைஞ்சிட்டாங்க ஆபரேஷன் மூலமா அவன் அப்படியே பாக்குறான் ஹாரி வேற எவனோ உருவத்துல சொட்ட தலையோட ஹாரியோட உருவம் வேற ஒருத்தர் உருவத்துல வந்த ஹாரி வாழ்டமாட்டுக்கு தெரியும் ஹெர்மியானியும் வேற ஏதோ ஒரு லேடி உருவத்துல கடைசியா வாழ்டமாட்டு கண்ணுக்கு தெரிஞ்சா அவங்களை தாக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க ஜன்னவிலியா பாஞ்சி ஆபரேஷன் மூலமா மறைஞ்சிட்டாங்க எவ்வளவு கிட்ட வந்தேன் எப்படி தப்பிக்க முடிஞ்சது இல்ல இதே சாலதுதான் நான் கிட்டத்தட்ட சாவுனா என்னன்னு பார்த்தேன் அப்படியே வாழ்டமாட்டுக்கு என்னன்னு கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நினைவுகள் அப்படின்னா வருது அவன் சந்தோஷமா ஹாரியோட அப்பா அம்மாவும் எங்க இருக்காங்கன்ற உண்மை அந்த அறை அரை எங்க இருக்குன்ற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிச்சு வேம்டெயில் அந்த இடத்த பிடியிலியான்றது மாயத்தால பாதுகாத்து வச்சிருந்தாங்க அந்த இடத்தோட ரகசியம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வேம்டெயில் துரோகம் செஞ்சு வாழ்டமோட்கிட்ட அந்த அட்ரஸை சொல்லிட்டான் வீருக்கு பயந்தோ மேட்டலுக்கு பயந்தோ சொல்லிட்டான் அந்த இடத்த நோக்கி வாழ்டமோட் ஜாலியா வரா தெட்டி ட்ரெஸ்ஸோட வழக்கமான யூனிஃபார்ம் தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடிக்கிட்டு வரா அங்க பசங்க எல்லாம் விளையாண்டு இருக்காங்க வாழ்ட மோட்டை வரத இப்படியோ ஒருத்தர் பாத்துட்டு அங்கிள் சூப்பரா இருக்குன்னு ட்ரெஸ் எங்க பாத்தீங்க எங்க இருந்தது பாத்தீங்க நீழந்தைங்களும் ஓடி வருது ஆனா அந்த ட்ரெஸ் அப்படியே தூக்கி பார்த்து அந்த ட்ரெஸ்க்குள்ள இருக்கிற முகத்தை பார்த்தோன்னே தான் விடுறாங்க கொஞ்சம் லேசா என் கைய சச்சா போதும் இதுங்கெல்லாம் தன்னோட அம்மா கிட்ட போய் சேராதுங்க தேவையில்லாத வேலை வந்த வேலையை பாப்போம் அப்படின்னு வாழ்ந்த மோட்டு ஹேரி இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் நோக்கி போறான் அங்கோட கண்ணுக்கு தூரத்துல இருந்தே அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஊர்ல தெரியுது அங்க ஹேரியோட அப்பா ஜேம்ஸ் தன்னர் குழந்தை ஹேரியாடியே கைக்குள்ள வச்சிருக்காரு இதை பாரு இத பாரு அப்படின்னு வந்திருக்கோளால அடி புகையை மேல மேல ஏவிட்டு இருக்காரு பிடிப்பேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமா பாயிர இந்த புகையா இன்னும் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துல நீ சிச்சைய பிடிப்ப பாரு நீ என்னோட ரத்தம் குட்டிச்சில் எப்படி வளர போற பாரு அப்படின்னு சந்தோஷமா அப்பா போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி சிவப்பு கலர் அழகான ஒரு பெண் ஓடி வரா அவன் அப்பாவோட காதல ஏதோ சொல்றா இவன்ன கண்டுபிடிச்சிருக்கா இப்படின்னு வாழ்டமோட் கடுப்பாராம் உடனே ஜேம்ஸ் நீ மனப்போ மனப்போ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரக்கொள்ளலாம் சோவால போட்டுட்டு வீட்டு வாசலுக்கு ஓடி வராரு வாழ்டமோட் தன்னோட மாய மந்திரக்கோள் எடுத்து ஒரு ஆட்டாட்டே அந்த வீட்டோட கதவு தானா திறக்குது என்ன எதிர்த்து எந்த கதவும் நிற்க முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள வரா நீ மேலப்போ நான் அவனை தடுத்து நிறுத்துறேன் நான் உன தடுக்கிட்டு போத்தியக்கார மந்திரக்கோள் கூட இல்லாம எட்டு வாசன நோக்கி வராம் பாரு என்னதான் உண்மை தெரியும் மந்திரக்கோளை என்ன தடுத்து நிறுத்த முடியாதுன்னு ஏன் சக்தி கீடு கொடுக்க இவனுக்கு பலன் கிடையாது இருந்தாலும் என்ன தைரியம் வந்து அப்படி நெஞ்சு நிமத்திட்டு வந்து நிக்க மடி ஹரியோட வாழ்டம்ம சிரிச்சுிட்டே சொன்ன மந்திரத்துல கீழ விழுந்துட்டான் அந்த மந்திரத்தோட சக்தி தாங்க முடியாம முன்னாடி இருக்கிற பக்கத்துல வீட்டு சிவர்லாம் பத்திக்கிட்டு எரியுது வீடு கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது வாழ்டம் அப்படியே மேல ஏறி போறான் அங்க அம்மா பயத்துல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கா என்ன இந்த பைத்தியக்காரி பண்ணிட்டு இருக்கா ஒண்ணும் புரியலையே அவளோட மந்திரக்குள்ள இங்கதான் இருக்கு ஏன் மந்திர குள்ள தூக்கி எரிஞ்சுட்டு போதுங்க பைத்தியக்கார ஜனங்க வாழ்க்கையில எந்த சமயத்துலயும் மந்திர குளம் மட்டும் கைவிடக்கூடாதுன்ற மாய உலகத்தோட பேசிக் கிளசம் கூட எங்களுக்கு தெரியா மேல ஏறி போறான் பஸ்ட் ஃப்ளோர்ல அரைக்குள்ள நுழைய இடத்துல ஃபுல்லா சேரு டேபிளா இருக்கு நான் சாதா உலகத்தை மாடிடுறான் இதை வச்சு தடுக்கிறதுக்கு மந்திர குழச்சிருந்து அசச்சு அசச்சு ரெண்டு ஆட்டாட்டுறான் காட்டுல ரெண்டு சுழச்சுட்டு சுழற்றான் டேபிள் சேர் எல்லாம் அப்படியே தானா அசைஞ்சு வழிவிடுது உடனே கையில ஹேரி பாட்டரோட லில்லி அப்படியே நிக்கிறான் வாட்டமோட்டு உள்ள வரத பாத்தானே அவன் பின்னாடி தனக்கு பின்னாடி கீழே போட்டுட்டு அவளுக்கு தெரியும் அவ உயிருக்கு ஆபத்தே இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் ஏன் இப்படி நிக்கிறான்னு வாட்டமோட்டுக்கு அந்த விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது மரியாதையை மந்திர சாவு மந்திரம் தாக்கணும்னே அவளால பேச முடியல பிரிய கீழே விழுந்துட்டா ஹாரி என்ன நடக்குதுன்னு அப்படியே குழந்தையா இருக்கிற ஹாரி அப்படியே பாக்குறான் ஏதோ அப்பா அம்மா வளர்றாங்கன்னு நினைக்கிறான் போல உழந்த உடைக்குள்ள இருக்கிற நான் தான் அவங்களை அப்ப நினைக்கிறானோ நான் அதாவது ஹைடென்சி விளையாட்டு காட்டே நினைக்கிறானோ அப்படின்னு வாழும் அப்படியே மந்திரக்குள்ள எடுக்கிறான் அப்பதான் விபரீதம் நடக்குது ஆரம்பிச்சுட்டான் வாழ் மட்டும் அழுகை மட்டும் சைக்கிளையும் இல்ல அவன் ஆர்பனேஜ்ல வளரும் போது இதே மாதிரிதான் சுத்தி குழந்தைங்க அழுதுட்டே இருக்கும் அப்புறம்தான் இந்த அழுகுனாலே அவரே அறிவருப்பு செத்து முடியும் வந்திரக்குள்ள ஹேரிம ஹேரிமலை சாவு மந்திரத்தை ஏவுனே வாழ் மட்டும் என்ன நடந்ததுல தான் அந்த மந்திரத்தால தாக்கப்பட்டான் அவனோட அப்படியே கடந்த காலத்தை அப்படியே நினைச்சு பார்த்து முடிக்கிறான் எவ்வளவு மோசமான தப்பு செஞ்சே அப்ப செஞ்சாதே தப்பு இப்படி செஞ்சிட்டேனும் தப்பிச்சுட்டான் இது என்ன இல்ல இல்ல இல்ல நான் அந்த போட்ட விட்டுருக்க கூடாது அப்படின்னு ஹேரி உடத்துல புலம்புறான் இல்ல இது எப்படி இந்த போட்டோ அப்படிங்க வந்தது அந்த திருட்டு பயிலோட போட்டோ எனக்கு தப்பு பண்ணிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மை தெரியுது நம்ம கடவுள இருக்கிறோமோ ஆனா நடந்ததெல்லாம் உண்மை வாழ்டமோட்டாங்க என் போட்டோ எடுத்துட்டான் என் போட்டோ அந்த திருட்டு பயிலோட போட்டோ எடுத்துட்டான் அப்ப அந்த திருடனை பத்தி உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் அடி ஹாரி சொல்லா இருப்பீங்களா எது பேசாது நீ என்ன உழைக்கிறது தெரியுமா நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அரை நாள் ஆச்சு ஏத்து நம்ம அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு நம்ம பறந்து ஆபரேஷன் மூலமா மறைஞ்சு வந்தோம் இப்ப நம்ம டென்ட்டுக்குள்ள இருக்கோம் இன்னும் தன் தழும்பு கொஞ்சமா ஏரியுது அவனுக்கு அந்த திருட்டு புயலோட போட்டோ கிடைச்சு நம்ம வந்து அந்த போட்டோ எடுத்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப அவனை பத்திர சில ரகசியங்கள் எனக்கு தெரிகின்ற தெரிஞ்சிருக்கும் சரி சரி ஹாரி இப்ப எதுவும் பண்ண முடியாதாரி ஐயோ அந்த திருட்டுப்பா யாருனே தெரியே ரம்மியானி என்ன நடந்தது தாரி எப்படி அவன் வந்தான் எப்படி இந்த பாம்பு வந்துச்சு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த காட்டு சால ஒரு மண்ணும் கிடையாது தேவெல்லாம் போயி அவன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டான் அங்க பத்திர்டா பேக் ஷாட் உயிரோடே இல்லை என்ன சொல்றாரி அது அவளே இல்ல அவளோட செத்த உடம்புக்குள்ள அந்த பாம்பு உடுரி என்னோட வருகைக்கா காத்திருந்திருக்கு லூப்பின் பலதரை சொன்னாரே உனக்கு தெரியாத பல மாயங்கள் பல தீய சக்திகள் தீய மாய சக்திகள் உங்களுக்காக காத்திருக்கணும் இது நம்ம அறியாத ஒரு மாய சக்தி ஒத்தில்டா சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்திருக்கா போல ஈட்டஸ்கேட்டிருக்கிட்ட டம்புடுற பத்தின சில உண்மைகள்லாம் சொல்லிட்டு இறந்திருக்கா அதுக்கப்புறம் அவளோட உடம்புக்குள்ள அந்த பாம்பு ஊடுருவி என்னோட வருகைக்கா காத்திருந்திருக்கு அந்த பாம்பு உன்னாடி உன்னாடி தலையை, தலையை, என்கிட்ட பேசின பாஷையே பாசல் டிங் தான் அதனாலதான் அது ஓ முன்னாடி பேசவே இல்ல ஓ முன்னாடி தலைய கையை தலைய ஆமா இல்ல நாட்டிட்டு இருந்தது கையை அசச்சு என்ன மட்டும் கூட்டுது என் கிட்ட மட்டும்தான் பேசிச்சு அப்ப எனக்கு அது பாசல் டிங்னு புரியல இப்பதான் புரியுது உன் கிட்ட ஓ முன்னாடி அது பேசலன்னா அது பாசல் டிங் தான் பாம்பு தன்னோட பாஷையில பேசிருக்கு எனக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு அது நான் வந்த உடனே அவனுக்கு செய்தியாயிச்சு அழிஞ்சிருக்கு அவன் என்ன பிடிக்கிறதுக்கா வந்திருக்கான் அர்மியானி எங்க இங்க சுத்தி பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் பாதுகாப்பு மந்திரங்கள்லாம் சீக்கிரம் போடணும் எங்கேயே மந்திரம் எங்கே மந்திரக்கோள் அது என்னாச்சு என்ன சொல்ற எங்கேயா மந்திரக்கோள் சீக்கிரட்டு ஹர்மியானி தன்னோட பையிலிருந்து கைப்பையிலிருந்து மந்திரக்கோள் எடுக்கிறான் மந்திரக்கோள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் ரெண்டா உடைஞ்சிருக்கு அத மரப்பகுதி ஃபுல்லா உடைஞ்சிருக்கு வெறும்ஸ் இறகு மட்டும் உடையாம கிழியாம அந்த மந்திரக்கோள் ரெண்டு பீசையும் பிடிச்சிட்டு இருக்கு சரி பண்ண முடியல ஹரி சரியா பண்ண முடியும்னு தோணல நான் ஒண்ணு காப்பாத்துதான் முயற்சி பண்ணேன் அந்த பாம்பு நம்ம கடைசியில பாஞ்சு தப்பிக்க வரும்போது நம்ம ரெண்டு பிடிக்க பாஞ்சுது அப்பாத தாக்குறதுக்காக மந்திரத்தை ஏவன அப்ப சுத்தி இந்த மந்திரம் எங்கெங்கயோ எதிரொலிச்சு வந்து நம்ம நம்மளால இந்த மந்திர கோலையை தாக்கிருச்சாரி நம்ம தப்பிச்சாலும் இதை நல்ல காப்பாத்த முடியல சரி சரி இப்ப இப்ப சரி பண்ணலாமே இல்ல ஹரி டேமேஜ் ஆன மந்திர கொலை சரி பண்ண முடியாத ஹாரி இல்ல நீ செய் நீ சரி பண்ண முடியும் நீ சரி ஹரியோட கட்டாயத்தினால ஹர்மியன் எடுத்து சரியாகுறோம் அப்படின்னு சொல்றா என்னமா மந்திரக்கோள் ரெண்டு பீச ஒட்டுக்குச்சு அவ்வளவுதானே ஹர்மியானி முகம் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல இதா எப்படி மந்திரத்துல எவரம்பார் சக்திகிரி அப்படின்னு ஹர்மியான நோக்கி மந்திரக்கோளை காட்டி சொல்றான் அவ கையில இருக்கிற மந்திரக்கோள் லேச அவர் ஆட ஆடிச்சு அதுக்கப்புறம் அதை அசஞ்சு மேல அவ கையை விட்டு வரவே இல்லை ஹரியோட மந்திரக்கோள் அந்த சக்திய அந்த மந்திரத்தை போயி வச்சான என்ன சொல்றே ஒண்ணும் புரியலையே ஏதும் ஓட்ட மாட்டேங்குது முழுசா ரெண்டா உடஞ்ச மந்திரக்கோளை இணைக்க முடியாத ஹரி சொன்னா கேளுக்காராம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் உன்னையும் என்ன பாம்பு கிடைச்சால நேற்று நைட்டு எனக்கும் உனக்கும் மாயம் மறந்தெல்லாம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி உன்ன சரிப்படுத்தின என்னையும் சரிப்படுத்தின எனக்கு இப்ப டயர்டா இருக்கு நான் தூங்குறேன் நீ வேணா என்னோட வச்சுக்கோ கொஞ்ச நீ இந்த டென்ட்ல பாதுகாப்பா உட்காரு ஹாரி தூக்க போற ஹாரி நம்ம நாளைக்கு ஏதனால பேசிக்கலாம் ஆனா ரொம்ப என் டென்ட்டுக்குள்ள போயிட்டான் அவரோட மந்திர கோள் வாங்கிட்டு ஹாரி பாதுகாப்பா டென்ட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிறான் எல்லாம் போச்சு அந்த ஒரு ஹார்ட்ஸ் கிடைச்சது அத எப்படி அழிக்குதுன்னு எனக்கு தெரியல இப்ப என் மந்திர கோளும் போச்சு என் எனக்கு சப்போர்ட்டா அந்த ராணும் போயிட்டான் அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இந்த ஆள் இந்த டம்பிள் என்ன எனக்கு சொல்லிட்டு போனா ஒன்னும் சொல்லல காட்டிக் அளவுல ஏதாவது எனக்காக ஏதாவது குதிர் வச்சிருப்பாரு மறைச்ச போனா அங்கேயும் ஒன்னும் கிடையாது இந்த டம்புள் பத்தி ராண் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் கிளாஸ் எடுக்க எடுத்து எனக்கு ஒரு இளவும் சொல்லி தரல இப்ப எந்த பொருள் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல என்ன நம்பி அந்த வீட்டுல வரை எழுதி வச்சிருக்கேங்க நான் அதோ தூரத்துல ஏதோ சண்டை போட்டிருக்கேன் ஏதோ பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருக்கேன் என்ன பண்றேன்னே தெரியே வச்சுட்டே எனக்கு தூக்கம் வரல நானும் கூட உட்கார் நீ காப்பாத்தினால்தான் நான் இப்ப உயிரோட இருக்கேன் இல்லைன்னா அந்த பாம்பு கிட்டே மாட்டி அங்கேயே நம்ம செத்து போயிருப்போம் ஏதோ உன்னோட மந்திர தந்திரங்களால தான் தப்பிச்சு வந்திருக்கேன் திரும்ப திரும்ப அதே சொல்லாத இதனே கையில அறிக்கை ஹர்மியானி கையில ஒரு புத்தகத்தை பாக்குறான் அது த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் பொய்கள் நிறைந்த ஒருவர் அவரின் வாழ்க்கையின் உண்மை சம்பவங்கள் இந்த புத்தகம் பி இது அந்த பத்திர வீட்டுல இருந்து கிடைச்சது குடுக்குறு இவ்வளவு தான் படிச்சிட்டியா பதினெட்டாம் சாப்டர் தீய சக்திகளுடன் தீவிரமான காதல் படிக்கும்பு அனைவரும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாவீர்கள் தீய சக்திகளை அளிப்பதற்காகவே வாழ்ந்தவர் என்று நம்பியவர் எப்படி இவர் தீய சக்திகளின் மாபெரும் உருவான கிண்டல் தொடர்பு வைத்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது டம்ப்யூட்டர் ஒரு காலத்தில் தங்கியிலிருந்து டம்ப்யூட்டரின் நெய்பராக இருந்த புத்திரிதா பேக்ஷாட் என்ற வரலாற்று ஆசிரியரிடமிருந்து கண்டெடுக்கப்பட்ட உண்மை ஒரு காலத்தில் டம்ப்யூட்டர் பள்ளி முடித்தவுடன் தன்னுடைய நண்பருடன் உலகம் முழுவதும் சுத்தி பார்த்து பலருக்கு நன்மை செய்யலாம் என்று அப்பொழுது டம்பிளருக்கு ஒரு செய்தி வந்தது அன்னை கென்ரா இறந்து விட்டால் என்ற செய்தி அது டம்பிடர் தரையில் பேரடியாக விழுந்தது உடனே அன்னைக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்காக வீட்டிற்கு வந்தவர் தன் தங்கை மரியானாவை பார்த்துக் கொள்ள யாருமே இல்லை என்பதை உணத்து அவளைப் உணர்ந்து அவளைக் கொள்வதற்காக வீட்டோடு வீட்டாக தங்கினார் அப்பொழுது அந்த வீட்டில் தங்கி இருந்தான் கிண்டல் வாழ் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது பெயர் சொல்லக் கூடாதவன் வருவதற்கு முன்னால் மா உலகத்திலேயே மிக மோசமான தீய சக்திகளின் தலைவனாக இருந்தவன் கிண்டல்வால் அந்த போட்டோவை பள்ளியில் படித்தவன் ஸ்கூலை போல மிகவும் கண்டிப்பான பள்ளி அல்லாது அது சில தீய சக்திகளுக்கு உறுதுணையாக சில ஆராய்ச்சிகளை அந்த பள்ளி செய்வதற்காக அனுமதிக்கும் அப்படிப்பட்ட பள்ளியாலேயே கிண்டல்வால் சகிக்க முடியவில்லை கிண்டல் மிக மோசமாக அடிபட்டால் அவனை பள்ளியெடுத்து நீக்கி இருந்தனர் அந்த சமயத்தில் தான் ஜெடர் கிண்டல்வால் வீட்டில் தங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தமிழர் தன்னுடைய அடிபட்ட தங்கை தாவ ஒழுங்காக கவனித்துக் கொள்வார் என்று டம்பிளரின் தம்பி அவனுடைய குடும்பமே நம்பி ஆனால் டம்புடன் என்ன செய்தார் தெரியுமா அவருக்கும் ஜலர்ட் கிண்டல்வாலுக்கும் தீவிரமான நட்பு ஏற்பட்டது எப்பொழுதுமே ஜலாட் கிண்டல்வால் டம்புள் உடைய இருப்பான் அன்று இரவு இரவு பல்களில் ஜலாட் கிண்டல்வால் பட்டில் தா பாக்ஷா வீட்டுக்கு சென்று தூங்க சென்றால் கூட அவ்வப்பொழுது கடிதங்கள் மூலமாக பேசிக்கொள்வார்கள் அதில் ஒரு கடிதம் இதோ டம்பிளரே தன் கைப்பட எழுதிய கடிதம் வந்து படிக்கிறான் டம்பிளர் சின்ன வயசுல எழுதி அதே கடிதம் தான் அதே ஹேண்ட் ரைட்டிங் தான் போட்டு நம்ம பல நாட்களாக விவாதித்து கருத்தை நான் முழுசு ஏத்துக்கிறேன் சாதா உலகத்தை உலக மக்களை அடக்கிறது ரொம்ப நியாயம் அதுக்காக நீ சொல்ற காரணங்களும் நியாயமானதுன்றத நான் முற்றிலும் ஒத்துக்கிற சாதா உலகத்த அவர்கள் அடக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா அவங்களுக்கு உண்மையான இந்த உலகத்தோட உண்மையான இயக்கம் எதுவுமே தெரியாது இந்த உலகம் எப்படி இயங்குது அது எப்படி ஃபியூச்சர்ல இயங்குன்ற உண்மைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது சொன்னாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அதனால உலகத்தோட மாபெரும் நன்மைக்காக நீண்ட நாள் பயனுக்காக அவங்களை அடக்கி வைக்கிறதுக்காக நம்மளுடைய சக்திகளை பிரயோகிக்கிறது தவறில்லை நீ சொன்னத நான் முழுசு ஏத்துக்கிற அவங்களை அடக்கிறதுக்காக சக்திகளை பிரயோகிக்கிற அவங்களை பாதுகாக்கணும் அந்த கடமையும் ஏத்துக்கிறோன்ற உண்மையை நீ என்னைக்குமே உணரணும் ஒருத்தங்களை ஆளை நம்ம விரும்புறோம்னா அவங்களை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு ஆனா இதுக்காகவே உன்னுடைய எல்லா ஆராய்ச்சிகளையும் இரண்டு மாதங்களில்தான் இந்த அருமையான நட்பு நிலைத்தது அவர்கள் பல ஆராய்ச்சிகளை செய்தார்கள் இரண்டு மாதங்களில் அவர்களின் நட்பு பாசமான நட்பு முறிந்தது அதற்கான காரணம் தம்பிடர் தந்தை தங்கை ஹரியானாவின் திடீர் மறைவு அவருடைய அந்த இறுதி சடங்கு அந்த சமயத்தில் கிண்டல்வால் அந்த வீட்டில் இல்லை அவன் அந்த இடத்திலிருந்து எங்கோ மறைந்து விட்டான் பிறகு டம்பிள் கிண்டல்வாலும் சந்திக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கிண்டல்வாளால் உலகில் பல பேர் செத்துக்கொண்டிருக்கும் போது தம்பி சுத்தமாக கண்டுகொள்ள மறுத்தார் பிறகுதான் அவர் மனதில் தன் தங்கை அரியானாவின் மறைவுக்கும் ஏதாவது காரணம் இருக்கிறதா ஏன் தன்னுடைய தம்பி தன்னை அடிக்கும் பொழுது தம்பிள் எதுவும் பேசாமல் சும்மா இருந்தார் ஏன் கிண்டல்வாழ் என்று இடத்து விட்டு ஓடினார் தம்பிள் கிண்டல்வாளும் செய்த ஆராய்ச்சியில் ா பயன்படுத்தப்பட்டாலா அதனால்தான் அவளுடைய மரணம் நேர்ந்ததா இப்படி பல கேள்விகள் மக்கள் மனதில் தொக்கி நிற்கின்றன நியாயத்தின் திரு உருவமாவா மலை போல நம்பியிருந்த தீய சக்திகளின் தலைவனோட இப்படி நெருக்கமா இருந்திருக்காரு ஹாரி இடிஞ்சு விழுந்த அந்த இடிஞ்சு உட்கார்ந்து அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அருமையான இந்த புத்தகத்தை பிடிக்கிட்டா ஆனா கிட்டர் வெற்றி பெற்றுட்டா ஹேரியோட மனசுல டம்பிள் பத்தின தீய எண்ணங்களை ஹேரி நெஞ்சில நஞ்சா விதச்சிட்டா புதர் தொடரும்